தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மன அமைதியின்றி மலராது வாழ்வு என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் கவலை ஒருவனை சோம்பெறியாக்கிவிடும் தனிமை பல சமயங்கள் வைக்கிற எண்ணங்களையே தோற்றுவிக்கும் எனவே தனிமையை தவிர்த்தல் நல்லது வீண்வழி கண்டு கலக்க பழிவாங்கும் எண்ணம் தோன்றாமல் அடக்குவத்துடன் நீ வாழ்ந்தால் அமைதியும் உன்னை தொடர்ந்து வரும் மன அமைதி வேண்டுமென்றால் மனசாட்சிக்கு மதிப்பு கொடு அமைதியின் உறவு வேண்டுமென்றால் நீ சுயநல மில்லாதவனாக இருக்க வேண்டும் ஆடம்பரம் அழிவை நோக்கி உன்னை இழுத்துச் செல்லும் எளிமையானது மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எளிமை எளிய வாழ்க்கை என்பது வாழ்க்கையோ வறுமையோ குறிப்பதில்லை நிம்மதியற்ற நிலை இதனால் ஏற்படப் வருவாய்க்கு மிஞ்சிய செலவு ஒன்றுதான் வறுமையை கொண்டு வந்து சேர்க்கும் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் மன அமைதிக்கு சுற்றமும் சுற்றி உள்ள சூழ்நில்களும் ஒரு காரணமே அது மட்டுமின்றி நல்ல உடல் நலமும் நியாயமான தேவைகளின் நிறைவும் மன அம அமைதியை ஏற்படுத்தும் உன்னுடைய பொறுப்புகளை நீ தட்டி கழித்தால் உன்னிடம் இருக்க வேண்டிய மன அமைதியும் எட்ட போய்விடும் எப்போது பார்த்தாலும் கடுகுடு வென்ற முகம் எதற்கெடுத்தாலும் சிறுசுழுவென்ற வார்த்தைகள் பிறரை துன்புறுத்தும் வாடிக்கை யாரியும் நம்பாத தன்மை சீண்டி பார்க்கும் குணம் ஏமாற்றி உயிர் வாழ்தல் நம்பிய வரை கெடுதல் பிறர் உயர்வு கண்டு பொறாமை என நடமாடும் ஒருவன் மன அமைதி வேண்டி எதை செய்தாலும் எந்த பயணமும் இல்லை சகிப்புத்தன்மை உன்னை சங்கடத்தில் ஆழ்த்தாது விட்டு கொடுக்கும் குணம் உன்னை வீதியில் இருத்தாது பகிர்ந்து கொள்ளும் மனம் உன்னை பால் எனவே இவை மூன்றும் உனக்கு அமதியும் இன்பத்தையுமே தரும் இனிய சொல்லும் மலர்ந்த முகும் இருந்தால் நீ செல்லுகின்ற இடங்களில் திரைகள் விலகும் நீ பார்க்கின்ற புதியடன் உறவும் உதவும் கிடைக்கும் பகை கூட பறந்து ஓட துவங்கும் உனது அமைதி குறைவுக்கு பிறர் மீது குறை தவிர உனது உள்ளத்தை நீ மாசற்று வைத்து கொண்டால் சுகம் முன்னையும் வருடும் பிறருக்கு உதவி செய்கின்ற போது அவர் அடையும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இருக்கிறதே அதுதான் உனக்குள் அமைதி உருவாக்கும் அருமருந்து கவலை உன் மகிழ்ச்சியை பரித்து கொள்ளும் தன்மை கொண்டது அதற்காக கலக்கம் கொள்ளாதே கவலை இல் இல்லாது ஒழிக்க மாற்ற உன்னிடந்தான் உள்ளது அதனால் வாழ்க்கையில் மன அமைதி கொண்டு வாழுங்கள் நலமுடன் இருங்கள் நன்றி வணக்கம்